அல்லாஹுவின் வழியில் தன் செல்வத்தையும் தன் உயிரையும் தியாகம் செய்கின்ற மோமினாவார் என்று நபிஹின் அவர்கள் கூறினார்கள் பின்பு யார் என்று கேட்டார்கள் தன் இறைவனை வணங்கிட ஓடை பகுதியில் என்று ஒது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு தீமையிலிருந்து மக்களை காபாற்றி அல்லாஹுவை அஞ்சியவர் என்று நபி சொல்லு அணி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு எட்டு முஸ்லிம் ஒன்று எட்டு